ஏழு சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள் கேட்டதில்லை அப்போது அவர்கள் நான் அறிந்ததை நீங்கள் அறிந்திருந்தால் குறைவாக அதிகமாக அழுவீர்கள் என்று கூறினார்கள் நபி தோழர்கள் தங்களின் முகத்தை மூடிக்கொண்டார்கள் அவர்களிடையே அழுகையின் முனகல் சப்தம் கேட்டது குஹாரி நான்கு ஆறு இரண்டு ஒன்று முஸ்லிம் இரண்டு மூன்று ஐந்து ஒன்பது